பாடம் இருபத்தி ஏழு ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போது நிதானத்தை மேற்கொள்ளல் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து நிமிரும் போது நன்கு நேராக நிமிர்வார்கள் என்று அபு ஹுமைத் கூறினார்